முப்பத்தி ஒன்று அலி ரூர்களுக்கு உதவி செய்வதற்காக போய் கொண்டிருந்தேன் அப்போது அபு பக்ரா ரதியுல்லாஹும் அவர்கள் என்னை சந்தித்து எங்கே செல்கிறீர் என்று கேட்டார் நான் இவருக்கு உதவி செய்திட போகிறேன் என்றேன் நீர் திரும்பி சென்றுவிடும் ஏனெனில் நபிசல்லாஹும் அனஹி வசல்லம் அவர்கள் இரண்டு முஸ்லிம்கள் தமது வாழ்களால் சந்தையிட்டுக் கொண்டால் அதில் கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் இருவருமே நரகத்திற்கு தான் செல்வார்கள் நரகத்திற்கு செல்வது சரி கொல்லப்பட்டவரின் நிலை என்ன அவர் ஏன் நரகம் செல்ல வேண்டும் என்று கேட்டேன் நபி அவர்கள் அவர் அவரை கொல்ல வேண்டும் என்று பேராசிக்கொண்டிருந்தார் என்றார்கள் என்று கூறினார்கள்